சத்குரு சுவாமி குரு கிருப்பியா கற்க பாவகம் கோபிகா ஜீவன ஸ்மரணம் கண்ணன் அக்ரூரை வீட்டுக்கு வரார் அங்கே அழகாக உபச்சாரம் பண்ணி அவர் வந்து அவர் இதில் மடியில் கண்ணனுடைய க பாதங்கள்லாம் வச்சுன்னு பேசிட்டு இருக்கிறதுல ஸ்தோத்திரம்னு வேதாந்தபுரமாக சொல்லிண்டுக்கிறத பார்த்தோம் கிடைச்சலாம் இந்த ஹே பிரபு அப்படிப்பட்ட நீங்கள் வந்து எப்படிப்பட்ட சுத்தசத்துவ பத்வஸ்வரூப்பான சரீரத்தை இந்த தர்ம மார்க்கத்தை ஸ்தாபனம் பண்ணுறதுக்காக தரித்திருக்கிறது அப்படிப்பட்ட அசுர அம்சமாக இருக்கக்கூடிய பூத்தர்கள் அதாவது எப்படி சொல்லுவாருன்னா இதில் கிருத்தம் திரேத அதிலெல்லாம் ராட்சசர்கள் தனியாக தெரியும் வாபர யுகத்தில் வந்து ராஜாக்கள் ரூபமாக இருந்தார்கள் அசுல் தனியாக பிரித்து பார்க்க முடியும் இப்போ கலியுகத்தில் மனுஷனுடைய சரீரத்திலையும் அவர்களுடைய சதீரத்திலையும் ராட்சசனும் இருக்கான் தேவனும் இருக்கும் ஆமாம் இப்போ நீங்கள் சொன்னால் ஒத்துக்க மாட்டே இல்லைங்க நான் தான் சொல்லுங்க நம்முடைய சரீரத்துக்குள்ளேயே ராட்சசனும் இருக்கான் தேவனும் இருக்கும் நம்ம சுத்த சத்துவ குணத்தோடு இருக்கிற போது தேவராக இருக்காப்பில் இருக்குது அப்புறம் தம தமோ குணம் மற்ற குணங்கள்லாம் ராட்சத குணங்கள்லாம் வரபோது அப்படி தான் இருக்கும் இப்போ உங்களுக்கு இன்னும் புரியலைன்னா பிரத்யமா வெளியில் வாங்க உங்க வீட்டை விட்டு வெளியில் வாங்க நீங்கள் பாருங்க ரோட்டில் தமிழ்நாடுல வந்து அலைஞ்சு திரும்பி பாருங்க நீ பார்க்குறதுல நூற்றுக்கு தொண்ணூறு பேர் ராட்சத குணம் உங்களுடைய ஒத்துக்கலன்னா நீங்க ஒத்துண்டானா ஒத்துக்காட்டாலும் அதான் விஷயம் ஐ எம் நாட் கோயிங் சேஞ்ச் தட் ஒப்பினியன் என்ன பேஸ்ட் ஆன் மெனி ஃபேக்ட்ஸ் ஐ எம் ஸ்டேட்டிங் ஐ எம் நாட் டெல்லிங் ஐ எம் ஸ்டேட்டிங் சரி அது என்ன பண்ணுறது அப்போ மனுஷருடைய குணத்தை தான் புத்தியை தான் சரி பண்ணணும் அதுதான் பெரியவர்கள்லாம் நிறைய அவதாரம் பண்ணார்கள் அதாவது மனசையும் புத்தியும் சித்தத்தையும் சரி பண்ணுறது தான் எங்கள் சுவாமி மகாஸ்வாமிகள் ரமணமூர்த்திகள் பெரிய பெரியவர்களாக வந்தார்கள் பெரிய பெரியலாம் வந்தார்கள் எப்போது அதில் எப்படி வருவார்கள் பிரேமியன்னா நிறைய பாகவரத்தை வந்து பரப்பினார் இப்போ வேறு அடுத்தது யார் வர போகிறவர்கள் நமக்கு பெரிய பொருத்தம் அப்படி இருக்கிற போது அசுர அம்சமாக ஜனங்கள் இருக்கார்கள் அப்படி அசுரில் ராஜாக்களை வந்து கணக்கற்ற சேனைகளை முடிக்கணும் அதுக்காக பூபாரத்தை குறைக்கணும் அதுக்காக தான் நீங்கள் வந்து இந்த எதுகுலத்தில் அவதாரம் பண்ணணும் உங்களுடைய விஸ்தாரம் பண்ணி நிறையா லீலைகள் செய்து மற்றவர்களை கேட்க வைக்கிறாப்பு கீர்த்தியன் தான் இதில் பாக்யத்திலே இந்த கண்ணனுடைய இதை சொல்லணும் அப்படி விஸ்தா கீர்த்தியை விஸ்தாரம் பண்ணிட்டு இந்த லோகத்தில் ஒசுரே கிரகத்தில் அவதாரம் பண்ணீர்கள் அம்சமான பலராமனோட அவதாரம் பண்ணீர்கள் சபேஸ்வராம் யார் ஒருத்தரும் சமஸ்தேவர்களும் தேவர்கள் பித்திருக்களும் பிராணிகளுடையும் மனுஷர்களையும் பிரம்மதேவர்களுடையும் சுரூபத்தை கொண்டவரோ யாருடையும் பாத தீர்த்தத்தை அந்த ஒரு புனிதமான ஜலம் இருக்க தீர்த்தமாக மூன்று லோகத்தையும் பரிசுத்தமாக்கட்டும் கங்கா கங்கை பரிசு அப்படிப்பட்ட ஜெகத்குரு நீங்கள் ஜெகத்து குரு கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு கிருஷ்ணம் வந்து அப்படிப்பட்ட நீங்கள் வந்து எங்களுடைய எந்த கிரகங்களில் நீங்கள் பிரவேசித்தீர்களா வந்திருக்காரு இல்லையா ஏன் அத்தீந்திரியா அதோக்ஷான்னா இந்திரியங்களுக்கு இந்திரியங்களுக்கு விஷமாக விஷயமாக ஆறுவன் இந்திரியங்களால் பிடிக்க முடியாத விஷயமாகாருவன் அந்த இந்திரியங்களை கட்டுப்படுத்தக்கூடும் இந்திரியங்களுக்கு தலைவனாகக்கூடும் அப்படி இப்போ வந்து எங்களுடைய இந்த கிரகங்கள்லாம் இப்பொழுதும் மகாபாக்கியம் அடைந்தது அப்படின்னா வரம பரிசுத்தமாக ஆக்கப்பட்டதையும் நாங்கள் வந்து இறைவனுடைய அனுகிரகத்தை ஆசீர்வாதத்தை பெற்றுவோம் அப்படி சொல்கிறார் விவரமாக பார்ப்போம் ஏ பிரபோ இறைவா உங்கள் வந்து உங்களுடைய சக்தியான ரஜோ குணத்தால் படைக்கிறீர்கள் தமோ குணத்தால் மறைக்கிறீர்கள் சத்த குணத்தால் ரட்சிக்கிறீர்கள் ஆனால் இந்த குணங்களாலையோ இல்லை அந்த செயல்கள் கர்மாக்களாலேயோ நீங்கள் கட்டுப்படுவீங்க ஏன்னா உங்களுடைய நீங்கள் வந்து ஞான சுரூபம் அதுதான் ஞானகனமானவர் படுது சத்தியம் ஞானமான நந்தம் பிரம்ம சொல்கிறது அதுதான் ஞானகனமானவர் பேரறிவே கொண்டவர் வடிவானவர் அப்போ உங்களை கட்டி போடக்கூடிய வஸ்துன்னு என்ன இருக்கு அப்படி இருக்கு இல்லையா அப்போ யசோரா கட்டி போட்டான் சகாதேவன் கட்டி போட்டான் அப்போ வந்து ஜனாபாயா ஜனாபாய் குபார் ஜனாபாய் ஜனாபாய் ஜனாபாய் கட்டி போட்டான் இவ்வளவு பேரு போட்டார்கள் அப்போ எப்படி பண்ணது பக்தியால் பக்தியால் கட்டுப்பட்டான் யசோரா கட்டினதே பக்தியால் சகாதேவன் கட்டினாத பக்தியால் தானா கட்டுப்பட்டான் பக்தியால் அதுதான் விஷ்ணு அப்போது ஆத்மாவிற்கு ஸ்தூலம் சூக்ஷம் போன்ற சரீர சம்பந்தம் கிடையாது ஆத்மாவுக்கு நிரஞ்சனம் நிற்குணம் ஆத்யம் அப்படிலாம் சொல்லப்படுது தூலமாக ஜீவனுக்கே அப்படி கிடையாது இந்த அடியனுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜீவனுக்கும் இங்க கேட்கக்கூடிய உங்களுடைய சரீரத்தில் கூடிய ஜீவனுக்கும் தூலம் சூக்ஷம் அப்படிலாம் சரீர சம்பந்தம் கிடையாது ஆனால் சரீர நம்மளும் இருக்க உபாதி அது வந்து இப்போ செய்யப்பட்டது அப்போது அதனால் ஆத்மாவிற்கு பிறப்போ இறப்போ வேறுபாட்டு உணர்வோ இல்லை எந்த ஒரு ஜென்மாவும் இல்லை ஜனனம் இல்லை மரணம் இல்லை ஆத்மாவுக்கு ஜனன மரணம் இல்லை அந்த சரி இப்போ அடி என் சொல்லக்கூடிய இந்த சரீரத்தை விட்டு அனாயாசின சாஹிபியம் கேட்குறேன் இன்னொரு ஜென்மா வேண்டாம் அப்போ இந்த சரீரத்தை விட்டு அந்த பிறத்தியினுடைய பிறத்தி தன்னுடைய மாயையை அப்படி அடக்கிண்டு அந்த பரமாத்மா சுவாமியுடைய கிருப்பையால் அந்த ஜீவன் கிளம்பி ஜீவத்துவத்தை விட்டு சிவமாகி பிரம்ம பிரம்மத்தோடு கலக்க வேண்டும் அவ்வளோதான் விடுவோம் அந்த அப்போது இந்த கடாக்காசத்துலேருந்து இந்த சரீரமான கடாக்காசத்துலேருந்து மகாகாசமான அந்த ஆகாசத்தில் கலக்கணும் அப்போது திருப்பி இது கிடையாது வேறு ஒரு சரீரத்தில் வந்தால் அது பிறப்பு இந்த சரீரத்தை விட்டால் இறப்பாக இப்படிப்பட்ட ஜன அதாவது இந்த ஜீவனுக்கே அப்படி இல்லாத போதும் பரமாத்மா எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட ஆத்மாவிற்கு பிறப்பு இறப்போ வேறுபாட்டு இல்லை அதனால் இந்த பாப்பா புண்ணியங்களால் வினையால் ந நடக்கக்கூடிய கட்டுப்படுதலோ விடுபடுதலோ அப்படிங்கிறது தான் கிடையாது ஆமாம் அப்போது ஆத்மாவிற்கு பந்தமும் மோட்சம் நினைக்கிறது தப்பு நம்முடைய புத்தியினுடைய அதாவது புத்தி இல்லாத தன்மை பகுத்தறிவு இல்லாத தன்மையை காட்டுகிறது நமக்கு வந்து அந்த ஞானம் சித்திக்காதனால அஜானத்தினுடைய விளைவு தான் இந்த சொல்லப்படுது எது ஆத்மாவிற்கு பந்தம் மோட்சம் இருக்குங்க சொல்கிறது அது நினைக்கிறது தான் ஆத்மாவுக்கு பந்த மோட்சம் கிடையாது சரி இந்த அந்த பிரகிருத்தியால் கட்டுப்பட்டுரு உபாதியால் கட்டுப்படுது அப்போ லோகத்தினுடைய க்ஷேமத்திற்காக அநாதியான இந்த வேத மார்க்கங்கள் உங்களால் வகுக்கப்பட்டது நியமிக்கப்பட்டது காண்பிக்கப்பட்டது உங்களால் ஸ்தாபனம் பண்ணப்பட்டது வகுக்கப்பட்டது அப்போ தர்மத்திற்கு கொள்கை கொண்ட கெட்டவர்களால் அதாவது அதர்மிஷ்டர்களால் இந்த கெட்டவர்களால் துஷ்டர்களால் இது பாதிக்கப்படும் போது நீங்கள் வந்து சத்துவகுணம் சுத்தசத்துவ குணத்தை கொண்டு இந்த திருமையனை தாங்கிக் கொண்டு வருகிறேன் அவதாரம் பிரபுவே நீங்கள் அந்த பரமாத்மா நீங்கள் வந்து வசுதேவருடைய வீட்டில் இப்படி அம்சம் தோட இருக்கக்கூடிய பலராமனோட பூமியினுடைய பாரத்தை குறைப்பதற்காக அவதாரம் அசுரர்கள் அம்சத்தில் தோன்றி ராஜாக்களாக இருக்கக்கூடியவர்களுடைய நூற்று கணக்கான அக்ஷோகணிகளை கொண்ட படைகளை முடித்து எதுகுறத்தினுடைய பெருமையை பரவ செய்ய போகிறீர்கள் அதான் வாஸ்தந்தான் இப்போ வரப்போகிறான் ஜராசிந்தன் பதினெட்டு தடவை அப்படின்னா வந்து பதினேழு தடவை இருபத்தி மூணு அப்படி அப்படின்னா பற்றி பதினேழு இருபத்தி மூணு முன்னூற்றி தொண்ணூற்றி ஒரு அக்ஷோகணி கோடி யவனர்கள் அந்த கிரீக்ஸு தேனைகளை முடிக்கிறான் இது வந்து பெரிய கணக்கு பதினெட்டே மினெட்டு அக்ஷோகணையும் முடிக்கிறத அந்த குருக்ஷேத்த யுத்தத்தில் சொல்கிறத பெருசாக சொல்லிட்டு பாருங்க முன்னூற்றி தொண்ணூற்றி ஒரு அக்ஷோகணையும் இந்த வர போகிறதுனா ரெண்டாயிரத்தையும் இந்த அண்ணன் வந்துடும் முடிஞ்சுடும் அதை வந்து அதைத்தான் இங்கே காண்பிக்கிறார் சூச்சனை பண்ணுறார் எதுகுறத்தினுடைய பரவத்தியை புயல் அங்கே அழுகே வந்து தினைகள் வரும் அதாவது ரணச்சோடு ராயின்னு மூலத்வாரகைக்கு முன்னால அங்கேருந்து தராசந்தனுக்கு போக்கு காமிச்சிட்டோம் அங்கே போய் கால் முடிச்சிருக்கோம் அங்கே ரணச்சோடு ராயின்னு இருக்குது குஜராத்தில் இருக்குது அதுதான் முதல் துவார்கை அந்த நிர்மாணம் பண்ணிட்டு அங்கே விட்டு அங்கன்னு போவாங்க கண்ணன் போவாங்க அப்போது ரணச்சோடு ராயினான்னு அப்படின்னு அர்த்தம் அந்த ரணபூமிலேருந்து யுத்த பூமியிலேருந்து ஓடி வந்த பிரபு அப்படின்னு அர்த்தம் ஸ்வரம் எல்லா தேவர்களும் பித்திருக்களும் உயிரினங்களும் எல்லா ராஜாக்களும் எல்லாரும் எல்லாமே பார்ப்பதெல்லாம் கண்ணன் ஸ்வரூபமே உங்களுடைய ரூபம் அந்தரியாமையாக இருக்க அப்போது உங்களுடைய அந்த பாதார இன்னங்களை பரிசுத்தமாக்கின கழுவின சுத்தம் பண்ண அந்த ஜனந்தான் அதுதான் கங்கை அதுதான் மூன்று லோகத்தையும் புனிதப்படுது அதுதான் கங்கை அப்போது இங்கே தான் இந்த சமஸ்தோகத்திற்கும் பிரபஞ்சத்திற்கும் குரு தான் கிருஷ்ணம் வந்தே ஜெகத் குரு அப்போது அவர் தான் தலைவன் அவர் தான் ஈஸ்வரன் அவர் தான் இந்திரியங்களுக்கு எட்டாதவர் இந்திரியங்களை விஷமாகாது இந்திரியங்களால் அடைய முடியாதவர் அதாவது அப்பிராப்தி மனசாக செகண்டத்தில் மனசுக்கும் புத்திக்கும் சித்தத்துக்கும் வாக்குக்கும் எட்டாதவர் அதை அந்த இந்திரியங்களுக்கு எட்டப்படா எட்ட முடியாதவர் விஷயம் ஆகாதவன் உங்களுடைய அந்த இது சிறு பாதங்களை பொன்னடி சாத்தியதுனால வைஷ்ணவ பாஷ பொன்னடி சாத்தியதுனால உங்களுடைய பொன்னுடைய சாத்தியதுனால இந்த கிரகங்கள்லாம் பாகியத்தை அடைந்தன புனிதம் அடைந்தன மேல இருபத்தி ஆறாவது ஸ்லோகத்துல இருந்து மூலத்தை பார்ப்போம் பண்டிதா துதபரம் தரணம் சமீயா தி பகிப்பியிரா சர்வன் துகதோ பஜதியா ஆமாய உபச்சி துலபரம் தரம் சமீபே பத்தி பிரித்திர சுகதா கிருத்தா சர்வா துகதோ பஜதோபி காமாச்ச திஷ்டோகேரிப்பரேசி சிந்தியாத்திர ஆதகேகேதிமோகரச்சியமாஷ்டியாகோகேஸ்வரிரதி சுரேசி சிந்தியுத்திர ஆத்தகேக தேகாதிமுகரச்சனோ இச்சுராகுதரி அகூரம் சிதம் பிரார் சம்மோன்வீஷுவாச்சரூரம் சிதம் பிரா கீர் சம்மோன்வீபகவாச்ச மோ குரு பித்திருச்சா பந்துச்சி நித்திய வயது ரயத்து ரோஷிய அனுக்கிவ ஸ்ரீபகவான் வாம் நோரு பித்திருச்சா பந்தச்சு பதுச்சம் பந்துச்சம் நித்தர் வயது ரயத்து ரோஷிய அனுக்கம்பிய பிரிவ் மகாபாஷ்தி நித்தியம் தேவஸ் வா பவ்விதா மகாபாக நிஷேவிய அஹசத்தமா ஸ்ரயஸ் காமிகே நிருபி நித்யம் தேவாஸ்வார்த்தனசாரவா முப்பதாவது ஸ்லோகம் அறுபத் இருபத்தி ஆறு மறுபடியும் மூலத்தை சேவிப்போம் நாற்பத்தி அத்தியாயம் அழகாக அந்த ருக்ரூர சுவாமி தசாவதார ஸ்தோத்திரம் பண்ணார் அங்கே அந்த பிரம்ம கிருதம்னு சொல்லப்பட்டேன் அந்த யமுனா கரையில் திருப்பாறு கடல் காட்சியை கொடுத்தபோது தசாவதார ஸ்தோத்திரமாக நாற்பது ஸ்லோகம் பார்த்தோமோ இல்லையா நாற்பதாவது அத்தியாயத்தில் நாற்பது அத்தியாயத்தில் பார்த்தோம் அப்படி ஒரே ஸ்தோத்திரம் தான் அந்த நாற்பதாவது அத்தியாயத்தினுடைய பெருமையே வெறும் ஸ்தோத்திரம் தான் வேறு ஒன்றும் கிடையாது அப்போ அது மாதிரி இருக்கிறவர் பேராந்தத்துவீச்சு சொல்கிறாப்புல சொல்கிறார் இந்த இருபத்தி ஏழில் சொல்லக்கூடியங்க ரெண்டாவது பகுதியான அந்த ஒரு ஸ்லோகம் ஒரு விவேக வைராக்கியத்தை கொண்டவர்கள் மோட்சத்தை விரும்பக்கூடியவர்களுக்கெல்லாம் அந்த மூக்வம் அடைவதற்காக இது அவசியம் சொல்ல வேண்டியது பிரார்த்தனை பண்ண முடியும் க பண்டிதத்துணம்மீப்பிரித்திரதா கஜுோபி காமான் ஆனையோசிய க பண்டி துலபரம் தரம் சமீபிரித்திர சுதாத்து சர்வன் துகதோ பஜு காமான் ஆமாச்ச அப்போ நயசிய திட்டையா ஜன பன பிரச்சி யோகேஸ்வரி துராபதி சுரேசி சிந்தியாசு நூத்த கழற்ற ஆப்கே தேதிமோகரீயமா திஷ்டிய பிரீத்த யோகேஸ்வரரீ துராபதி சுரேசை சிந்திய ஆசு நுத்த களத்திர தன ஆப் தேகாதிமோகரச்சனீய மாயம் இந்த இந்த உண்ணுதான் கிருஷ்ணன்ட நேரம் நண்டு இங்க சுவாமி நுண்டு சிந்திய ஆசு நுத்த களத்திர தன ஆப் தேகாதிமோகரச்சனீய மாயா கவன்ரி அூரம் சாஸ்தீர் மோகின்வீஷோ வாஜ இயவூரம் சிதம் பிரஹீர்மோன்வ ஸ்ரீபகவன் வாச்சாம்னோரு பித்திருந்த வயது நவரோஷிய அனுக்கம்ப்பாஹிவா ஸ்ரீபகவன் வாச்சும் பித்திருந்தா வயது ரோஷியச்ச பிரகிவா பி மகாபாஷேவ் தயஸ்காமிகித்தம் தேவஸ் வா மகாேவ அமாயஸ்காமியே நிபுர்நத்தியம் தேவாஸ்வாரவ மகாபா நஷேவிய அஹச்தமா ஸ்ரேயா நிறையம் தேவஸ்வ நாரவ முப்பதாவது இருபத்தி ஆறு நிமிஷம் அர்த்தம் பார்க்க சுகபிரிகள் என்ன சுகபிரமர்ஷிகள் நம்ம அக்ரூர் மூலமாக என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் அப்படி நீங்கள் எந்த ஜகத் குரு கிருஷ்ணம் வந்தே நீங்கள் வந்து எந்த கிரகங்கள்லாம் காலெடுத்து வைத்தீர்களோ பொண்ணுடைய சாத்தினீர்களோ பொண்ணுடைய சாத்தினீர்களோ அந்த குடிசைகளெல்லாம் வந்தீர்களோ அப்போது எங்களுடைய கிரகங்கள் அப்பொழுது பாக்கியம் பற்றி அக்ரூவர் வீட்டுக்கு வந்திருக்கார் பிதுரவர் வீட்டுக்கு போவார் அதெல்லாம் போவார் உத்தவன் அவன் வீடே கிடையாது அவர் கண்ணனோடு இருக்கார் அதனால் தனியாக உத்தவருக்குன்னு வீடு கிடையாது அப்போது சுத்தமான அந்த கரணம் கொண்டவனும் தங்களை பதிக்கக்கூடிய அதாவது போற்றக்கூடிய பதிக்கக்கூடிய ஆராதனை பண்ணக்கூடிய சர்வ அபீட்டங்களையும் தன்னையே யாரெல்லாம் கொடுக்குறாரோ அப்படி யாருக்கும் விற்தி ஹிராசங்கள் உபய உபத்தா பதையோ எஸ் யாருக்கும் உபத்தையா அபதையோ விறத்தி ஹிராசங்கள் இல்லையோ உபதையா அப்பதையோ விறத்தி ஹாராசன்கள் இல்லையோ பக்தர்களை பிரியமான இருக்கக்கூடிய சத்தியவாக்கும் எல்லாருக்கும் ஸ்னேகிதராக நன்றி பரவார் அப்படிப்பட்ட உங்களை தவிர வேறு ஒத்தர் வேற ஒத்தரை யார் விவேக்கியான் யார் தான் சரணமடைவான் உங்களை தான் சரணமடைவான் யாருக்கும் அப்போ விவேக்கியா தோண இருக்கான் ஒத்தர் ஒரு வியக்தி எக்ஸ் அவரை வந்து யார் சரணமடைவார் உங்களை விட்டு வேறு யார் சரண முடிவார் யார் அப்படிப்பட்ட நீங்கள் யார் சுத்தமான அந்த கரணம் கொண்டவனாங்க தன்னை பதிக்கக்கூடியவனுக்கு அதாவது சுத்தமான கரணம் கொண்டவன் வந்து விவேக்கியா இருக்கக்கூடிய ஒரு வக்திக்கு சேர்ந்தது அடியனை சேர்ந்தது கூட சேர்ந்து அப்போ சுத்தமான அந்த கரணம் கொண்டவனாக தன்னை பஜிக்கக்கூடியவர்களுக்கு கிருஷ்ணனை பஜிக்கிறவங்களுக்கு எல்வா வீட்டங்களையும் கொடுக்குறாரு தன்னையே கொடுக்குறார் யாருக்கு வந்து விறத்திகிராசங்கள் இல்லை பக்தர்கள் பிரியமான இருக்காரு சத்தியவாக கொண்டுவார் எல்லாருக்கும் ஸ்நேகமாக இருக்கார் நன்றி பரவார் அப்படிப்பட்டவர் நீங்கள் உங்களை தோல்வ யார் சரணமடைவார் இதனார்த்தனா யோகீஸ்வரர்களான யோகேஸ்வரர்கள் யார் சரக்காரிகள் சனக்கார சனந்தன சனத்தன சனக்காரிகள் அவர்களும் தேவேந்திரல் போன்றவர்களாலையும் தெரிய முடியாது அவர்களால் உணர உணரதான் முடியும் அறிய முடியாதவர்களால் நீங்கள் வந்து எங்களுடைய கிரகத்தில் வீட்டில் அதாவது குடிசையில் மாளிகையில் இப்படி பொன்னணி சாத்திரம் அவி அப்போ அவிவேகான எங்களுக்கு நகா அவிவேகிகளான எங்களுக்கு பிரதிதா கண்களுக்கு விஷயமானது கண்களுக்கு தெரியிறாப்படி இருக்கலாம் சரி அதாவது பரமாத்மாவை ஒரு சரீரத்தோட ஒரு மனுஷ சரீரத்தோடு பார்க்க முடிகிற கண்களை அது எங்களுடைய பாக்கியம் எங்களுடைய அதிர்ஷ்டம் எங்களுக்கு அனுகிரம் எங்களுடைய நகா சுத களத்திர தன ஆப்தேக தேகாதி மோக ரசனம் பவதியமாயம் ஆசு சிந்தி இதுதான் அதனுடைய அந்த இது ரெண்டாவது பாதியான அந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு தொடர் அர்த்தத்துக்கு புரிவாகும் அதாவது என்ன எங்களுடைய சுதர்கள் குழந்தைகள் அதாவது புத்திர பௌத்திரர்கள் மனைவி மக்கள் செல்வம் பந்துக்கள் மனை வீடு வாசல் கருபங்களம் நிலப்புல்கள் பதவி பதவி இப்படி தேகம் இப்படி இருக்கக்கூடிய மோக பாசமான உங்களுடைய மாயையை சீக்கிரம் அறுத்து விடுங்கள் தேகாத்ம புத்தி தேகாத்ம புத்தி இந்த தேகமே ஆத்மா புத்தியை கட் பண்ண பார்க்கணா கேகாத் பொத்தி வீடுவாதல் நிலப்போலன்கள் அப்புறம் காரு பங்கடா பணம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் முதல்ல கட் பண்ணுங்கண்ணா இது ரெண்டுமே உன்னுடைய மாயை அந்த மாயை சீக்கிரத்தில் அறுத்து விடுங்கள் எங்களுடைய சுத்தர்கள் அதாவது குழந்தைகள் மனைவி தனம் பந்துக்கள் மாயை மனஸ் வீடு பங்களடா தேகம் காரு பங்களா நிலம் வீடு எனக்கு அவ்வளோ இவ்வளவு சொத்து இவ்வளோ தான் சொல்லப்பட்ட மோக பாசமான உங்களுடைய மாயை சீக்கிரத்தில் அறுத்து இப்படி பக்தன அக்ரூரால் அந்த ஜெகத்குரு கிருஷ்ணன் மறுபடியும் அதாவது மாய அறுத்துனா மாயை வீசி தமத்துல ஆரம்பத்தில் ஒன்னாவது அத்தியாயத்தை குண்டிஸ்து அப்போ இதே மாதிரி கேட்டாலும் என்னை வந்து பாண்டவர்களையும் விஷ்டி போது அந்த இடத்த இருக்கூடிய மாயை அறுத்துடும் சொன்னா சிரிச்சா அப்புறம் மாய் சித்தான் அப்புறம் அவ வந்து கண்ணனை கொண்டாட ஆரம்பித்த கண்ணனுக்கு அத்தையாச்சும் அதே மாதிரி இங்கே வரும் சித்தப்பா அப்படி பார்த்து பேச்சுக்களால் மயக்கிறவர் மாதிரி சிரிச்சுட்டா பேசுறார் கண்ணன் சொல்றார் நீங்க வந்து எங்களுக்கு குரு பெரியவர் பெரியவர் அப்பாவுடைய சகோதரர் ஒரு மாதிரி தான் சித்தப்பா பித்ரு தந்தையினுடைய சகோதரன் எப்பொழுதும் ஸ்லாகனியர் அதாவது போற்றி கொண்டாட வேண்டிய பந்து நாங்களும் உங்களால் காப்பாற்றப்பட வேண்டியது ரஷிக்க வேண்டியது போஷணி நீங்களே எங்களை வச்சு காப்பாற்ற வேண்டும் காப்பாற்ற வேண்டும் எங்களை போற்றி போற்றி லாலனை பண்ண வேண்டியது உங்களால் காப்பாற்றப்பட வேண்டும் தயை கொண்டவர்களாக இருக்கும் கருணை கருணை தயத்து கொண்டவர்களாக உங்களுடைய புத்திரர்கள் இல்லையா நாங்கள்னா அப்படின்னு உங்களுடைய பிரஜைகள் மக்கள் கொஞ்சம் புத்திரியம் அதனால சிரேயச விரும்பக்கூடிய மனுஷர்களான மகா பூஜர்களான அதாவது கொண்டாடப்பட வேண்டியது மகா பூஜர்கள் பெரியவர்களான உங்களை போன்ற மகாபாகியம் பெற்ற சஜினங்கள் தான் எப்பொழுதும் சேவிக்க தகவல் இது வந்து அவர் வந்து ஒரு சத்தியம் ப பரமாத்மா இது பண்ணியா இது வந்து உலக விஷயங்கள்மே பண்ணக்கூடிய வேலைக்கு சரிப்படாது அதனால் மாயை போட்டு உடனே அடிச்சு விட்டான் மாயை சிரித்தான் மாயை தனியாக என்ன ஒரு வேலையை விஷயமா அவன் சிரிப்பு மாயை சிரிப்பில் மாயை நீ பாக் இது வரைக்கும் கேட்டார் மூணு மூன்றரை வருஷம் கேட்டதில் எல்லாம் சுற்றி பாருங்க சிரிப்பில் மாயி எல்லா இடத்துலையும் தரும் அப்போது சிரித்தா போச்சு அவ்வளோதான் அதனால் கண்டன் திரிச்சுன்னா போச்சு அதான் குந்திட்டு ஆரம்பிச்சது மந்தம் ஜகாச போய் குண்டகான்னு போய் பாருங்க ஒன்றாவதுக்கு வந்து எட்டாவது அத்தியாயத்தில் அப்போது தங்களை போன்ற மகாபாத்யம் பெற்ற சஜ்ஜனங்கள்லாம் எப்பொழுது சேவிக்கத்தக்க அதனால் தேவர்கள்லாம் சுவார்த்தா அதுவாது ஒத்துணம் பகவான் தேவரெல்லாம் சுயகாரியவாதிகள் தேவர்கள்லாம் சொல்கிறாங்க சஜ்ஜனங்கள்லாம் சுயகாரியவாதிகள் இல்லையே சஜ்ஜனங்கள்லாம் சுயகாரியவாதிகள் கிடையாது அம்மையில விவரமாக பார்ப்போம் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் இருபத்தி ஆறுலேருந்து நீங்கள் அதாவது கண்ணன் கண்ணனை பார்த்து அக்ரூரர் சொல்லக்கூடிய விஷயம் அக்ரூரர் கண்ணனை பார்த்து ககா பண்டிதா துதபரம் தரணம் சுமியாத் பக்த பிரியா திருதிர சுகதா கிருத்தா சுகுதோ பஜதோ அபிகான் ஆத்மான உபச்சய அபதயோ நயசியம் நீங்கள் வந்து பரமசுத்தமான பவித்திரமான மனசு புத்தி ஹயத்தை படைத்த எல்லாருக்கும் நண்பர் ஃப்ரெண்டு மித்திரன் சுகுர்ந்து நல்லதையை பேசி நல்லதையை சொல்லி நல்லது செய்யக்கூடும் நல்ல மனசு கொண்ட தன்னை அண்டி வரக்கூடியவர் எல்லாருடையும் அபீட்டங்கள் விருப்பங்களை பூர்த்தி செய்யக்கூடியவர் ஏன் தன்னையே தற்கொடுத்துவார் கிருஷ்ணன் தன்னையே கொடுத்துருவார் அப்போது வளர்ச்சியோ குறைதலோ இல்லாதவர் ஆமாம் வளர் வளர்தோ குறைதலோ இல்லாதவன் அது வளருதுங்கிறது கிடையாது குறைவதுங்கிறது கிடையாது இந்த கண்ணனுடைய சக்தி பூத்தனாக பால் கொடுக்குற போது இருந்த சக்தி என்ன இருந்ததோ அதுதான் இல்லை இப்படி சொல்லணும் அதாவது ஜராங்கிற வேடன் வந்து கிருஷ்ணாவதாரை முடிச்சுட்டு கிளம்பி போக போகிறான்னு இருக்கான் அது கடைசி நேரத்தில் இருக்கான் அப்போ கண்ணனுடைய சரி கண்ணன் என்ன சக்தி இருந்ததோ எல்லா அந்த பகவத்வம் என்ன இருந்ததோ அது அந்த பிறந்து ஏழா அஞ்சு நாளில் பூதனைட்ட பால் குடிக்கிறவர் அப்படியே இருந்தது அதுதான் அர்த்தம் அப்போ வளர்ச்சியோ குறைதலோ இல்லாதவர் அப்படி இருக்கிறேன் பக்தர்கள் அன்பு கொண்டவர் உண்மையை பேசக்கூடியவர் நன்றி வராதவர் உங்களை விட்டு யாரும் சரணமடைய முடியுமோ அதில் பார்ப்போம் கிருஷ்ணா